வணக்கம் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு லட்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக பி ரக எரிபொருள் புதுடெல்லியில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது 2. சீனா நாட்டில் ஏவுகணையில் பயன்படுத்தப்படும் ரேடார் கருவியைக் கொண்டு கொசுவை புதிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் மூன்று இந்தியாவில் கேரள மாநிலத்தில் பூங்காக்கள் நூலகங்கள் போன்ற பொது இடங்களில் அதாவது ஆயிரம் பொது இடங்களில் இலவச ஒய்வை சேவையை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நான்கு அமெரிக்காவில் நடைபெற்ற மியான்மி மியான்மி ஓபன் தொடர் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் ஜான் யூசர் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புவியியல் குறியீட்டை வென்றுள்ள கருப்பு கோழி இனமான கதர்னா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது இரண்டு மனித உடலில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஈஸ்டன் டீயம் என்னும் புதிய உறுப்பு எதனை கண்டுபிடிக்க உதவுகிறது மூன்று தேசிய பரிசோதனை முகமை மையத்தின் புதிய இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் நான்கு பாபர் என்னும் பெயர் கொண்ட ஏவுகணையை சோதனை செய்த நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி